प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे यदा सत्वे ம் பிரித்தய देहभृत तदोत्तम நமையே लोकान अमलान யாதிபத் தோத்தமவிம் லோக்கா அமலான் பிரதிபன் ஸ்ரீஷ்ணர் விகயோகத்த சற்று விரிவாக உபதேசம் செய்வது என்று பிரதிஜை செய்து கொண்டு அந்த குணங்களுடைய பெயர்களை சொல்லி அதனுடைய இயல்பை சொல்லி அது எப்படி ஜீவாத்மாவை சூக்மசரீரத்திலும் ஸ்தூல சரீரத்திலும் பந்தப்படுத்துகிறது என்பது பற்றி சொல்லி இந்த குணங்களுடைய அடையாளத்தை நாம் எப்படி புரிந்து என்பது பற்றியும் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் கதியை சொல்கிறார் பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஸ்லோகத்திலையும் கதி அதாவது எந்த குணம் மேலோங்கி இருக்கிற போது ஜீவன் சரீரத்திலேருந்து பிரிகிறதோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஷரீரத்தை அந்த ஜீவன் எடுக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தை சொல்கிறார் எதா எப்பொழுது சத்வே பிரவருத்தே பிரவருத்தே சத்வே அப்படின்னு போட்டுக்கலாம் சத்துவ குணம் மேலோங்கி இருக்கும் பொழுது தேகபிருத்து தேகத்தை தாங்கிக்கொண்டிருக்கின்ற தேகத்திலே இருந்து அந் சுகதுக்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஜீவாத்மான் அர்த்தம் தேகம் விபர்த்தி இது தேகபுருத்து உடலை தாங்கிக் உடலிலே வாழ்ந்து கொண்டிருப்பவன் பிரளயம் யாத்தி பிரளயம் யாத்தின்னா மரணம் அடைகிறானோ மரணம் அடைகிறதுனா என்ன அர்த்தம் உடம்பை விட்டு பிரியறது தேகபருத்துக்கு ஜீவாத்மாவுக்கு மரணம் இல்லை இந்த உடம்பை விட்டு அவன் பிரிஞ்சு விடுறான் இந்த உடம்போடு சேர்றது தான் பிறப்பு இந்த உடம்பை விட்டு பிரியறது தான் இறப்பு ஆக பிரவருத்தே சத்வே தேகபருத்து பிரளயம் யாதி எப்பொழுது சத்வகுணம் மேலோங்கி இருக்கும் பொழுது ஜீவாத்மா சரீரத்தை விட்டு விலகிவிடுகிறானோ அப்படின்னு அர்த்தம் ததா அப்பொழுது உத்தம விதான் லோக்கான் அமலான் லோக்கான் பிரதிபத்தியத்தே உத்தம விதான் உத்தம விதான்னு சொன்ன மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் இந்த படைப்பை பற்றிய அறிவை பெற்றிருக்கிறவர்களுக்கு உத்தம வித்துன்னு அர்த்தம் இரண்யகர்ப உபாசன பண்ணினவர்கள்னு அர்த்தம் இரண்ய கர்ப்ப உபாசனை பண்ணினவர்களுக்கு எந்த லோகம் கிடைக்குமோ அதாவது பிரம்மலோகம் பிரம்மலோகத்தை பிரதிபத்தியத்தே அந்த ஜீவன் அடைகிறான் அதுக்குள்ளே ஒரு உடம்பை பெற்று அந்த உலகத்தில் வாழ்க்கையை நடத்துகிறான் அமலான்னு சொன்னால் என்ன அர்த்தம் அங்கே எந்த குற்றமும் இருக்காது அதாவது தமோ குணத்தினுடைய ஆதிக்கம் இருக்காது அதாவது புத்தி நன்றாக தெளிவாக இருக்கும் ஆகவே இந்த காஸ்மிக் பாடி இந்த யூனிவர்ஸினுடைய தன்மையை ஹிரண்ய கர்ப்பனை நன்றாக தியானம் செய்து அடையக்கூடிய சரீரங்களை அடையக்கூடிய என்விரோன்மெண்ட் அவற்றை பிரதிபத்தியத்தே நன்றாக அடைகிறான் என்பது கருத்து ஆகவே சத்தகுணத்தில் மேலோங்கிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஜீவாத்மா இந்த உடம்பை விட்டு விலகிய பிறகு எந்த விதமான சரீரத்தை அடைகிறான் என்று சத்துவகுணத்தில் மேலோங்கியவனுடைய சொல்லி இருக்கிறது இந்த ஸ்லோகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்